ان الله يأمركم ان تؤدوا الامانات الى اهلها صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم كلكم راع وكلكم مسؤول عن رعيته وقال صلى الله عليه وسلم في دعاء يدعو به اللهم من ولي من امر امتي شيئا فشق عليهم فاشف عق عليهم ومن ولي من امر امتي شيئا فرفق بهم فرفق به وقال صلى الله عليه وسلم ايضا عليكم بالجماعه فان يد الله مع الجماعه وقال صلى الله عليه وسلم ايضا الدين النصيحه قلنا لمن يا رسول الله قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم أو كما قال صلى الله عليه وسلم فهل ليتم الله سبحانه وتعالى ورونك ورطاهم صلاة ومسلام إذن نبي محمد صلى الله عليه وسلم ورغ الميدم அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சாபாக்கள் சாபியாவுங்கள் முஸ்லீம்கள் அனைவர்கள் மீது உண்டாவதாக புனித ஜிமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹின் வீச்சில் ரொண்டுகூடி இருக்கும் அல்லாவின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாவுக்கு காரணம் கொடுத்தாலும் எவைகள் எமது வாழ்க்கையில் அடித்து நடக்குமாறு அப்படியா நல்லாவுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறோம் இவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கியிருக்கிறானோ அப்படியா நல்லாவுடைய தடைகளை ஹர்களை அல்லா வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்த்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசூல் செய்து கொள்கிறேன் இத்த புல்வாப்பு எஜி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆண்டின் நான்காவது ஜிம்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் மூன்றாவது ஜிம்மாவுடைய கடமைக்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம் அன்பானவர்களே சில முக்கியமான விடயங்களை உள்ளடக்கிய உங்களோடு பகிர்ந்து நான் நினைக்கிறேன் ஆரம்பம் தொட்டு இறுதி வரை உற்சாகம் தூக்கமின்மை உங்கள் புறந்திருந்து எனக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் உங்களில் ஒருவர் தூங்குவதை நான் கண்டாலும் என்னுடைய தலைப்பில் குழப்பம் ஏற்படும் இது எதார்த்தம் யார் தூக்கத்தில் இருக்கிறவர்கள் மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் என்ன நினைத்தாலும் அவர்களை அன்பாக எழுப்பி விடுங்கள் தூக்க மயக்கத்தில் இருந்து தெளிவுபட்டு சொத்துபாவை கேட்டு நமக்கு தேவையான விடயங்களை செயற்படுத்துவதற்கு அல்லா நம் அனைவர்களுக்கும் இறுதி வரைக்கும் உற்சாகத்தை தருவானாக ஒரு ஊருடைய முன்னேற்றம் ஒரு ஊருடைய செழிப்பு ஒரு ஊருடைய அழகு ஒரு ஊருடைய பிரச்சனைகளுக்கான தீர்வு எந்த நிறுவனம் எந்த துறை எந்த சங்கங்கள் பாடுபட்டாலும் மஸ்ஜிதோடு இணையாத வரைக்கும் நூற்றுக்கு நூறு பிரதிபலம் கிடைக்காது மஸ்ஜிதை ஒதுக்கிவிட்டு ஆங்காங்கே நாங்கள் சேவை செய்ய போகிறோம் என்றால் அது அரைகுறையான தேவைகள் மசித் தான் சகல துறைகளை முன்னடக்கிய சேவை நிலையமாக மத்திய ஸ்தானமாக செயல்பட்டு வந்திருக்கிறது இன்று வரைக்கும் இன்று வரைக்கும் அதை மையமாக வைத்துதான் உலகத்திலே சீரும் சிறப்புமாக இயங்குகின்ற நாடுகள் இயங்குகின்றன மசித் என்பது இறை பக்தியாளருடைய இறை அடியாருடைய தக்குவாதியுடைய இல்லம் இல்லம் என்றால் என்ன நான் வசிக்கின்ற வீட்டை விட ஒருபடி மேலே நான் அதிகம் நேரம் கொடுக்க வேண்டிய இடம் மசித் என்பதை உணர வேண்டும் மசித் புல் டைமாகவும் வெளிவேளைகள் பாட்டைமாகவும் இருந்தது சகாபாக்களுடைய நம்முடைய நிலத்தை நேரம் கிடைத்தால் தொழிலை முடிகின்ற நேரத்தில் போர்டரில் வந்து லுஹரை சொலுது கலான் கொடுத்தவுடன் அசருக்கு அதான் சொல்ல வேண்டும் அசர் தொழுது விட்டு போக அசருக்கு வருவது ஆறு மணிக்கு தான் கடையில் என்று நம்புவது ஆறு இருபத்தி இருபத்தி நாள் இருபத்தி ஆறு கிட்டே செய்து அப்படி அசரை தொழுதும் முடித்து கொஞ்சம் ஓதும் பொழுது மகர சொல்வார்கள் என்று ஒரு தொழுகையை போர்டருக்கு எடுத்து மறு தொழுகை அவள் வக்கி தொழுகின்ற கூட்டமாக சிலர் மாறியிருக்கிறோம் மசித் என்பது நம்முடைய நாம் மீனாக இருந்தால் அந்த நீர் தொட்டி நாம் ஒரு பறவையாக இருந்தால் அடைத்து வைக்கப்பட்ட பறவை உடைய ஒரு பீலிங் வர வேண்டும் மசிதிக்கு வெளியே போனால் காட்டிலே திறந்து எப்படி அன்பா என்ன ஆரவாரமாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக கூவி குருவி தெரிவுமோ அது போன்றதான் வந்தால் சந்தோஷப்பட வேண்டும் என் வருகின்றவரை பார்த்து அல்லாவே மகிழ்கிறார் இது முகவுரை மசிதை மையப்படுத்திய ஒரு ஊருடைய விடயத்திலே மூன்று விதமான விடயங்கள் நடைபெற வேண்டும் மூன்று இரண்டு சாராருடைய மூன்று விதமான அமல்கள் பணிகள் ஒன்று மசிதுடைய நிர்வாகிகள் ஊர் செய்ய வேண்டிய கடமைகள் இரண்டாவது ஊர் மக்கள் மசிதுடைய நம்முடைய புறத்தால் செய்ய வேண்டிய கடமைகள் மூன்றாவது இரண்டு சாராரும் ஆளு கட்சி எதிர்கட்சி போன்று செயல்படாமல் ஒரே கட்சியாக செயல்பட வேண்டும் நிர்வாகம் ஒரு கட்சி ஓர் எதிர்கட்சி ஒன்றுமே நடக்காது ஓர் இருட்டாகும் ஓர் கருப்பு துறைகளுக்கு முன் உதாரணமாக பின்னேற்றத்திலே நம்ப வண்டில் இருக்கும் கீழிருந்து முதலாவது கீழிருந்து முதலாவது ஒன்பதாவது முதலாவது வந்திருக்கிறார் முதலாவது அவருக்கான மெடல் கொடுக்கப்படுகிறது இறுதியாக அது போன்று முதலாவது இருக்கக்கூடாது இந்த மூன்று தலைப்பும் இந்த மதிலிருக்கக்கூடிய சிறுவர் தொடக்கம் வயோதிபர் வரைக்கும் இந்த ஊரிலே இருக்கக்கூடிய மூத்த சகோதரருக்கும் தேவை இந்த ஊரில் இருக்கக்கூடிய இன்றுதான் ஒரு குழந்தை பிறந்தாலும் அது விளக்கம் வரும்பொழுதும் சில எங்கள் தேவைப்படும் எல்லாமே தேவை எதிர்காலத்தில் முதலாவது தலைமைத்துவம் மத்தியுடைய நிர்வாகம் என்பது என்ன நான் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன் உங்களுடைய ஊருக்கு புதிய நிர்வாக சபை வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் சார்பாக என்னை பிரசங்கத்துக்கு அழைத்திருக்கிறார்கள் என்பதனால் அவர்களுக்கு வக்காலத்து வாங்கி பேச முடியாது வந்திருக்க நிர்வாகம் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்பதனால் உங்களுக்கு வக்காலத்து வாங்கி பேச முடியாது இஸ்லாமிய பார்வையில் என்ன என்பதை கசஸ்பாக இருந்தாலும் சில விடயங்களை முன்வைத்து விழிப்புணர்ச்சி விழிப்புணர்வு எல்லாம் தெளிவும் தேவை மத்திய நிர்வாகம் என்பது பதவியா பொறுப்பா முதலாவது கேள்வி அதற்கா அல்லது ரெஸ்பான்சிபிலிட்டியா அது பதவி அல்ல அது பொறுப்பு நிர்வாகிகள் அமருகின்ற கதிரைகள் பாராளுமன்ற கதிரைகள் அல்ல அந்த அமர்வுகள் பாராளுமன்ற அமர்வு ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் அசைவையும் அல்லாவுக்கு முன்னால் கணக்கி காட்ட வேண்டிய அமர்வு கொம்பு முளைக்கின்ற பொறுப்பல்ல இருந்த கொம்பும் உடைய வேண்டிய பொறுப்பு வந்தவுடன் முளைப்பல் அல்ல கொம்பு கொம்போடு இருந்தால் நிர்வாகத்துக்குள் வந்தால் இன்னும் கொம்பு முளைக்க கூடாது கொம்பை உடைத்துவிட்டு பணிவாக நிர்வாகம் செய்ய வேண்டும் பொறுப்பு என்பதை மனதிலே பதிய வேண்டும் பதவிதான் பருமை பதவிதான் பிரதமாதிரி பதவிதான் ஹீரோயிசம் பதவிதான் என்ன சர்வாதிகாரம் பதவி என்று வந்தால் சர்வாதிகாரம் நடக்கும் அநியாயம் நடக்கும் என்னை விட்டால் ஆண் இல்லை நடக்கும் என்னை கட்டி கேட்க யாரும் இல்லையே நடக்கும் நான் வேண்டிய கணக்கை வேண்டிய மாதிரி அமைத்துக் கொள்ள நடக்கும் நான் பழுக்கப்பிணை புகுந்து விளையாடுவேன் என்று விளையாடுவோம் பொரு மசிதிலே முடிந்த கலண்டர் மாசத்துடைய சாலையும் நம்முடைய தேவைக்கு கிளிக்க மாட்டோம் சென்ற மாத மே மாதத்துடைய சாலும் யாருடைய கைக்கும் தந்த தேவைக்கு வராது அதுவும் பேப்பர் கடையில் இருக்கப்பட்டு விற்கப்படும் மசிதிக்கு பணம் வரும் விளையாடிக்கொண்டிருக்கிறோம் மசிதிலே டாம் கரம் விளையாடுவது சிலர் இங்கு நடக்கிறதா இல்லையா நடந்தால் திறந்து நடக்கிறது உரையாடுகின்ற ஒரு கூட்டம் உருவாக இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பொறுப்பு பொறுப்பின் தாஸ்பர்யம் எந்த இங்கு வாழ்கின்ற பசுமைக்கு வாழ்ந்த தொழுகையாதிகளுக்கு மாத்திரமா இல்லை ஊரில் இருக்கின்ற ஆண்களுக்கு மாத்திரமா இல்லை ஆண்கள் பெண்கள் ஒரு கருத்திலே பகதாதிலே பல இடங்கள் பலமுறை சொல்லி இருக்கிறார்கள் பகதாதிக்கு சென்றால் பகதாதிலே மதினாதிலே பகதாதிலே ஒரு கனதை பாதையிலே செல்லும் பொழுதும் அந்த பாதை தொண்டும் குளியுமாக இருந்ததனால் அந்த பாதை செப்பிடப்படாமல் இருந்ததனால் என்னுடைய ஆட்சிக்குட்பட்ட அந்த ஊரிலே அந்த கழுதை இடறி விழுந்து அந்த கழுதை செட்டதை பற்றி என்னிடம் கேட்பார் மனித நேரத்தில் கேட்க மாட்டேன் பேருக்கு கதிரி அலங்கரிக்க பொறுப்பைப்படுத்திவிட்டு மசித் பக்கமும் இல்லை ஊருடைய ஒரு கட்ட சும்பங்களை பங்கெடுப்பதில்லை நிர்வாகம் இருப்பது எங்கேயோ எந்த ஒரு நாட்டிலே எங்க ஒரு ஊரிலே அதே கொழும்பிலே இருந்து கொண்டு வருவது மாதத்துக்கு ஒரு இப்படிப்பட்ட கணக்காட்சி எல்லாம் எடுத்துப்பட முடியுமா எங்கிருந்தாலும் சேவை அடைக்க வேண்டும் பொறுப்பு பொறுப்புக்கு வந்தவுடன் செலக்ட் பண்ண பட்டிருக்கிறோம் என்ற நல்ல தலை துணிய வேண்டும் அங்கு கிடைத்தவன் முதலாவது சொதுபா எங்களுக்கு ஆட்சி கிடைச்சி பெற கவனம் அது பதவி இது பொறுப்பு அது பதவிதான் பொறுப்பாக உணர்ந்தார்கள் அன்பார் சொன்னார்கள் உள்ளி அழைக்கும் வளர்த்து மிக இருக்கும் பணி நிர்வாகிகளிடம் பணிவிற்க வேண்டும் நானும் நிர்வாகத்துக்கு வர முன்னாள் பேருப்பினர் வராவிட்டாலும் நான் ஒரு இந்திரியால் படைக்கப்பட்ட மனிதன் என்பதை மறைக்க கூடாது நான் சந்திர மண்டலத்தில் விழவில்லை நான் ஒரு தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்து வந்தான் மண்ணால் படைக்கப்பட்ட ஆதம் பகவான் இஸ்லாத்துடைய பிள்ளைதான் என்பதை மறைக்க முடியாது பொறுப்பு எனக்கு நான் பொறுப்பாக இருக்க பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் சிறந்தவன் அல்ல உத்திரிமாறு கடத்தி ஏனையவர்களிலே சிறந்தவர் உலக மக்களில் வந்து சாந்து பகரப்பட்ட சுர்க்கத்துடைய எட்டு வாசல்களும் அபூபக்கரை எங்காயிலாக நுழையுங்கள் எங்கூடாக சொர்க்க போங்கள் எட்டு வாயல்களும் கோல் பண்ணுகின்ற நேர்மையாகவும் நான் பொறுப்பை செய்வேன் என்றால் ஆட்சியை செய்வேன் என்றால் அதிகாரத்தை பயன்படுத்துவேன் என்றால் எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் சப்போர்ட்டாக இருங்கள் நான் அநீதியாக பாவம் செய்தால் தவறு செய்தால் என்னை திருத்துங்கள் இன்னும் நான் வளைந்து சருகி சென்றால் என்னை நிமிசுங்கள் என்றார்கள் அதுவும் முறையாக சருகவில்லை வலுகவில்லை எந்தவருடைய பணி தொடர்ந்ததென்றால் தேவையில்லை விரிவாக செல்ல தேவையில்லை நிர்வாகிகளுடைய பொறுப்பு எவ்வளவு கனிவானது எவ்வளவு என்ன சமூகத்தோடு சமூகமாக தேர்ந்து செய்யப்பட வேண்டியது என்பதற்கு சுக தொழில் விட்டு அமளி பணிகளை பள்ளி உடைய மத்தியுடைய அமலை பிடித்து விட்டு போவார்கள் நடந்து பின்னால் நோட்டப்பட்டு போவார்கள் உமரணிதாவது எனக்கு அவுபக்கள் ஏதோ தனிமையாக நல்ல அமலோடு செய்கிறார் விசேஷமான அமல் செய்கிறார் போட்டிக்கு போட்டி அமலுக்கு போட்டி அவ்வப்படையே வெட்டி விட்டு கொத்தி விட்டு நான் நாள் கனிப்பாக வேண்டும் என்று போட்டி போடணும் ஏதோ அமல் செய்கிறார் பார்த்து அதை யாரும் செய்ய வேண்டும் அவனால் குடிசை குறிப்பு வருகிறார்கள் உமர்நிலம் இருக்கிறார்கள் அவர் கொஞ்ச நேரம் வெளியே வருகிறார்கள் உமர்நிலம் உள்ளே போனார்கள் போய் பார்த்தால் உமர்நிலம் பாக கண் தெரியாத ஒரு மூதாட்டி அவருடைய சொந்த வேலைகளை கைய முடியாத ஒரு மூதாட்டி அங்கு இருக்கிறார் கேட்டார்கள் தாய் இவர் வருவார் கொஞ்ச நேரம் போவார் அவர் என்ன செய்கிறார் எனக்கு அன்றாட வேலை வட்டுகளை செய்து விட்டு போகிறார் அங்கு செய்ய இல்லை நிர்வாகத்தில் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே துன்பத்தடி எடுத்து மத்தி இருக்கிறோமா இருந்தாலும் வைத்தோனியாக இருந்தாலும் இல்லாவிட்டால் அடிமைகள் போன்று பாதிக்கப்படுகின்ற இமாமு தேச்சி இருந்தாலும் அவருக்கு தான் இருந்தாலும் அவருக்கு தான் உங்களுடைய கையால் விரல் கலந்துவிடுமா நாடுகளுடைய ஆட்சி கையில் இருந்து அபூக குடிசை போய் மூதாட்டிக்கு வேலை செய்து கொடுக்கிறார்கள் என்னுடைய ஆட்சிக்கு உட்பட்ட ஒரு குடிசை வசாத்தாகிறார்கள் டூ தேர்ட் டூ மூன்று இரண்டு பாகங்களை ஆட்சி செய்கிற இப்ப அவர்களை கண்டால் ஒதுங்கிச் செல்கின்ற உமர்நீர் ஆட்சிக்கு வருகிறார்கள் சொல்கிறார்கள் பின்னால் அன்றாட அமல்கள் மக்களுடைய பணிகள் அமல்கள் உமர்நீர் செல்வார்கள் நான் நோக்கம் விட்டேன் எங்கே போகிறார் என்று விசேஷமான ஒரு அமல் செய்கிறார் இருக்கும் என்ற நோக்கத்திலே ஒழிந்திருந்து உள்ளே போன நோட குடிசைக்குள் போய் நேரத்தில் வெளியே வந்தார்கள் நான் உள்ளே போனேன் கந்தறியாது ஏதான் ஒரு மூதாட்டி அதே மூதாட்டிதான் செய்து தந்துவிட்டு போவார் மூன்றில் இரண்டு பங்கு உலகத்தில் ஊரில் அல்ல உலகத்தில் இப்படிப்பட்ட பொறுப்பு இன்வெளினால் தான் மனைவியை கூட்டிக்கொண்டு போய் பிரசவம் பார்த்தது இந்த உங்கள்தான் ஏனைய குடும்பத்திற்கு போய் ஆட்சிக்கு விளங்க வேண்டும் நோம்பிலே கஞ்சி போடுவதும் இறைச்சி கை கஞ்சி நாற்பது பால் கஞ்சி முப்பது என்று வசூல் பண்ணுவதற்கு ால் அண்ட கஞ்சும் தாக்க வேண்டும் நம்மளுக்கு கால் பிடிக்கிறோம் அந்த அளவு நம்முடைய பொம்பை உடைத்து செய்ய வேண்டிய கடமை ஆசைப்பட்டு செட் பண்ணி குரூப் செட் பண்ணி நீங்களுடைய பேரை பிரேறியுங்கள் நீங்கள் ஆமோதியுங்கள் நீங்கள் எனக்கு மசிதையும் அரசியலாக மாற்றிவிட்டு வந்தால் என்னுடைய கருத்து அல்ல நவியவருடைய கருத்தை நமக்கு விளங்குகின்ற மானியிலே மொழிபெயர்க்கிறேன் பட்டு மாங்கீர்கள் என்ன கேட்காமல் விரும்பாமல் எனக்கு ஐடியாவது இருக்கவில்லை மக்கள் வச்சுட பண்ணி பேர் போட்டு விட்டார்கள் உனக்கு அல்லாவுடைய உதவி கிடைக்கும் அதே பொறுப்பை கேட்டு தனிப்பட்ட முறையில வீடு வீடாக கண்டு பேசி நாங்கள் வந்தவங்களே கவனிப்போம் அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று வாக்குறுதி கொடுத்து வருவதற்கு இது அரசியல் களம் அல்லாவுடைய மாளிகை ஐட்டக்காரே அல்ல கவுண்டன் மசாஜிதல் ஊட்டு சொத்தல்ல அல்லாவுடைய மாளிகை செய்தால் செய்தவருக்கே உரிமை இல்லை அல்லாவுடைய மாளிகையில் உங்களுடைய வீட்டுச் சத்து மாதிரி வீட்டை விட ஒருபடி கேவலமாக பாதிக்க கூடாது பட்டுமாயுவாய் முக்கிய பட்டுமாய்வாய் அல்ல சாட்டி விடுவா பட்டுமாய் அல்லா பாதுகாப்பான இந்த பகுதி போதுமே நினைக்கிறேன் இரண்டாவது பகுதி தீபாக பேச வேண்டும் செமினார் நடத்த வேண்டிய இதெல்லாம் செமினார் நடத்த வேண்டிய ஒரு ஒரு நாள் அமர்வு ஒன்பது மணியிலிருந்து பதினொரு மணி பதினொன்றரை வரைக்கும் ஒரு அமர்வும் பன்னிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் ஒரு அமர்வும் அதுக்கு பின்னால் லஞ்ச் கொடுத்து விட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து விட்டு அசர் பின்னாலும் ஒரு ஒன்னர் ரெண்டு அவர் இருந்து செமீனாராக படிக்க வேண்டிய விடயத்தை முப்பது நிமிடத்திற்குள் பேசிவிட்ட மனிதனாகிய என்னால் முடியாது நான் பேசியது ஆயிரத்தி ஒன்னு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது இருக்கிறது தேவையானவர்கள் படித்துக் கொள்ளுங்கள் என்னுடைய இரண்டாவது பகுதி ஊர் மக்கள் தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படுவது மன்னிக்க வேண்டும் இந்த ஊர் எப்படி எனக்கு தெரியாது எந்த ஊர் நிர்வாகத்துக்கு தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாதோ மன்னித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் மன்னித்தோ மன்னிக்கவில்லையோ யதார்த்தம் இதுதான் விட சேவலமாக ஏன் தெரியுமா தலைமைத்துவத்துக்கு கட்டுப்படாமல் நம்மை தோற்றுவது அந்த செய்தான் இனே விபாரிய கட்டுப்படுகிறது சொல்வதைத்தான் தெரிகிறது நீ குடி குடிக்கவை என்றால் அவன் அந்த செய்தான் குடிக்க வைக்கின்ற பாவத்தை பார்ப்பான் அவன் போய் கணவெடுக்க வைக்கின்ற வேலையை பார்க்க மாட்டான் அதுக்கு வேறு செய்தான் போடப்பட்டிருக்க தன்னுடைய வேலை தான் பார்ப்பான் நீ கணவன் மனைவிக்கிடையிலே பெருக்கின்ற வேலையை பார்த்த ட்யூட்டியை அவன் போய் பசாரிலே வட்டி எடுக்க வைக்க மாட்டான் தனாசியிலே கண்ண வியாபாரம் பண்ண வைக்க மாட்டான் கள்ளத்தில் போட வைக்க மாட்டான் கள்ளத்தில் போட வைக்க வேலை செய்தான் வருவான் சிம்ஹாசனத்திலே அமர்ந்து இப்படி செய்தார் என்ன வித்தியாசம் அபுல் ஜான் தின்னத்தின் தந்தை அந்த இபிலி தலைவன் தந்தை அவனுடைய பிள்ளைகள் தான் செய்தித்தான்கள் எனவே செய்தித்தாளினே தலைமைத்துவத்தை கட்டுப்படப்பொழுதும் நாம் தலைமைத்துவத்தை கட்டுப்படாவிட்டால் அல்ல நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய சுயக்கோர்த்து நம்ம பாதுகாக்க வேண்டும் உலகத்துக்கு அங்கம் நாதம் மாதமொழி மக்களை மன்னர்களை நாங்கள் ரெஸ்பெர்ட் பண்ணி இருக்கிறோம் என்ற குரானாயத்துக்கு நீங்கள் யாரும் ஒப்போசிட்டாக மாறிவிடக் கூடாது செய்தித்தாள்களை விட கட்டுப்பாட்டில் கேவலமானவர்கள் பல பொறுப்பு குறிப்பிட்ட சாரா என்று சொல்லவில்லை எங்க துறையில் அவர்களை கட்டுப்படுங்கள் ஊருடைய தலைமைக்கு மக்களுடைய நிர்வாகம் கட்டுப்படுங்கள் யார் கட்டுப்படவில்லையோ அல்லாவிடம் நேரடியாக சொல்வது பண்ணுவோம் ஒரு ஆயிரத்தி தான் ஓதனே பல ஆயிரத்தி இருக்கிறது எல்லாத்தையும் ஓதும் தேவையில்லை சாராமத்தை சொல்லுகிறேன் ஒரு ஆயிரத்தி ஓதுனே ஒன்றே எனக்கு கட்டுப்பட நான் சொல்லுகிறோம் உனக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டன் உனக்கெல்லாம் கட்டுப்பட மாட்டன் சொல்லாமல் சொல்கிறோம் கட்டுப்பட வேண்டும் நல்ல காரியங்கள் தவறுக்கு பாவத்துக்கு பிழைகள் அநியாயங்கள் அதற்கல்ல ரசூல் ஓலில் அமைக்கும் மார்க பொறுப்பு மார்க பொறுப்பு தானே உளமாக்கல் மார்க சட்டம் மார்க பிரச்சனைகள் உளமாக்கலை கட்டுப்பட வேண்டும் உளமாக்கல் தான் மார்க்கம் பேச வேண்டும் கண்டவன் என்ற மீடியாவில் வருகின்ற நடத்துகின்ற எல்லாமே மாறிவிடக் கூடாது ஒன்று இருக்கிறது முப்தின் இன்னும் ஒன்று படித்த மாணவர்கள் எனவே மீடிய உங்களுடைய வேறு துறைகளுக்கு மார்க்கத்திலே பேசி அல்லாவுடைய மார்க்கத்தை கண்டபடி பேசி முகம் குப்பர தூக்கி நரகத்திலே தீட்டப்பட்டு கேவலப்பட வேண்டாம் அம்மானிதன் உரியவர்கள் தகுதி இல்லாதவர்கள் பொறுப்புகள் கொடுக்கப்படுவது தனது தலைவராக இவர் பொறுப்பா தலைவர் தகுதியா கொடுக்கப்பட வேண்டும் நீங்க நீங்க சொல்லி சிலர்கள் வன்னிக்க வேண்டும் யாரை தலைவராக போட்டால் அதற்குள் இருக்கின்ற இன்னும் பவர் உள்ள ஒரு மெம்பர் இருந்து கொண்டு ரிமோட் கண்ட்ரோலிலே தலைவரை இயக்க முடியுமோ அப்படிப்பட்ட நாங்கள் போய்விடக் கூடாது பேரளவில் இருப்பார் உள்ளவர்கள் இயக்குவார் அவர் மெடகஸ்டார் போனாலும் இவர் அவர் இங்கிருந்து அவரை இயக்குவார் அவர் சிங்கப்பூரில் இருந்தாலும் சந்திரமண்டலம் போனாலும் இதுக்குள் இருந்துகின்ற ஒரு அதிகார ஆசை உள்ளவன் பதவி ஆசை என்பது சமகான மனநோய்களில் ஒன்று வேண்டும்ியாசியும் செய்வது எங்கு போனாலும் பெரிய வேண்டும் எந்த நாயக்கையா எந்த சபையிலும் மமத்தீஃப் ஜி இது வகையான மனநோய் ஆகியிருக்கிறோம் என்ன கொஞ்சம் பணிபோ தக்குவார் தொழுகை உலகம் என்ற அந்த போதையிலே அடிக்ட் ஆகியவர்கள் நிர்வாகத்துக்குள் வந்து விடக்கூடாது அவருடைய நோக்கம் அவர்களுடைய பதவியை தக்க வைப்பதை தவிர ஊர் முன்னேறுவது அல்ல சரி இறுதி கருதி அடைகிறேன் பெரும்பான்மைட்டமான ஒப்படைத்தர மகன் இவர் நானா இவரு தம்பி எங்களுடைய குடும்பம் கொஞ்சம் கொஞ்சம் செப்பையா வாழே அல்லாவுடைய வீட்டுக்கு செப்பையா அல்ல அது சலுத்திரியம் எல்லாருடைய வீட்டுக்கு முதுகியா ஒரு கிலோ நிர்வாக உறுப்பினர்களுடைய வீடுகளுக்கும் நிர்வாக உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்டவர்களுக்கும் ஒன்றரை கிலோ ரெண்டு கிலோ என்றால் எல்லோரும் கஞ்சிக்காக கியுனிக்க வேண்டும் நிர்வாகிகளுடைய கஞ்சிப்பானைகள் கஞ்சி கோப்பைகள் கஞ்சி பக்கத்தி முன்னால் உலகை பண்ணிக்கொண்டு குறுப்பு வழியால் வந்து நிறைக்கும் என்றால் நம்பிக்கை மோசடி பல உதாரணங்களுக்கு திருப்பு வரும் நோம்பு பழம் அரைக்கிலோ நிர்வாகிகளோட வீட்டு ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு பட்டி ஹராம் எங்க போய் முடியும் அது யாருக்கு என்ன ரிசர்வ் என்ன ரிசர்வேஷன் என்ன ஒதுக்கீடு என்ன ஒதுக்கீடு ஒரு ஈட்டம் பழம் ஆதாரத்தோடு தான் பேசுகிறேன் மார்க்கெட்டுக்கு வெளியே பேசினால் சப்பில் இருக்கக்கூடிய விருந்திருக்கலாம் மார்க்கெட்டுக்கு உள்ளே உள்ள ஈட்டப்பணம் அங்கங்கு மூடைகளை தூக்கி பங்கிடும் பொழுது பார்சல் பங்கிடும் பொழுது ஒரு ஈட்டப்பணம் கீழே விழுந்திருந்தது நாள் கணக்கிலே பட்டியோடு வாங்கின்ற குழந்தை ஒரு நாள் சாப்பிட்டால் சாப்பிடாத வீடு இறக்கி சமைப்பது ஒரு அபூர்வமான வீடு அந்த ஒரு நாள்பியவர்களை சந்திக்க வருகிறார்காசமான பெண்மணி நிறமெல்லாம் தலைவி அந்த பெண் தான் உலகத்தில் தலை திறந்த தலைவருடைய புதன்வி அந்த பெண் தான் தன்னுடைய தந்தையை சாய் போட்டு பராமரித்தவர் பாத்தி மாதிரி தொண்டை குரன் குழந்தையுடைய வாய்ப்பு ஈட்டப்பழத்தை வீசினார்கள் இது அசுத்தமானது எனக்கு கூடாத பிள்ளையே சுத்தி விடுங்கள் ஒரு ஈட்டம் பழத்தில் பேடுகள் இல்லாதவர் எோருக்கும் ஜனாத வீடு என்றால் செண்டுக்கும் சட்டிக்கும் முட்டிக்கும் பணம் கொடுத்து பள்ளியில் இருக்க வேண்டும் நிர்வாக உறுப்பினர்களுடைய கல்யாண வீடுகளுக்கெல்லாம் அங்கே மத்தியுடைய முழு சொத்துக்கள் பாதிக்கப்படும் ஒன்றும் எடுக்கப்படுவதில் உங்களுக்கு யார் தந்த உரிமை பார்க்கிங் வைத்திருக்கிறார்கள் மத்தியில் எல்லோரும் பணம் கட்டி பார்க் பண்ண வேண்டும் நிர்வாகிகளுடைய வாகனம் பிரி என்று யார் தந்த அனுமதி மக்கையுடைய கடையை வேறாக்களுக்கு கூலிக்காயிரம் நிர்வாகிக் கூலி கிடைச்சிருக்கிற கட்டுப்படுவோம் இரண்டு அதி தொழில் இருக்கு ஐந்து நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன் சொன்ன ஹதீர் சொன்னார்கள் துஆ ஒன்று பத் ஆரம்பார்கள் அல்ல உம்மந்தி செய்ய முன் அழைப்பு தான் நினைத்து போகிறேன் பத்து கொளையா இடம் மக்கள் ஏதாவது விடயத்தை பொருட்படுத்தி பொறுப்பாக அதிகாரியாக தலைவராக பொருளாளராக காரியதரிசியாக உபதலைவராக உறுப்பினராக மற்றும் அந்த மக்களை பேசிக் சேவை தலைப்பு எந்த சங்கத்தில் எந்த நிறுவனத்தில் எந்த என்ஜிஓவில் எந்த ஆட்சி அதிகாரம் எந்த பணியில் யார் யார் என்ன பொறுப்பு என்ன மெம்பர்ஷிப்பில் இருந்தாலும் எல்லோருக்கும் தலைப்பு பொருத்தம் அவரவர்களுக்கு தைசான தொக்திகளில் வாங்கி போடுவது போது போட்டுக்கொள்ளுங்கள் தொழிற்கமக்கு தேவையான சைசை போட்டுக் கொள்வோம் அன்பான பேசப்பட எல்லாமே பொருட்புகளின் தாற்பயம் யாரோ ஒருவர் கஷ்டப்படுத்துவானோ சிரமப்படுத்துவானோ நெருக்கடிக்கு தண்ணுவானோ யாரும் அவனையும் கஷ்டத்திலே தந்து நம்பி அவரையும் பத்துவான் சில நிர்வாகத்துக்கு வர முன்னாள் நல்ல தெளிப்பாக நிம்மதியா இருந்தவர்கள் நிர்வாகத்துக்கு வந்த பின்னால் உள்ள பிரச்சனை ஆகப்பட்டுக் நீதி இல்லை நேர்மை இல்லை செல்லும் அது சந்தர்ப்பமாக செய்கின்ற வியாபாரம் போடாமல் நல்ல சில்லும் உள்ளார் எல்லோரும் அல்ல எல்லாம் அதிகமானவர் நல்லவர்கள் இப்படி பிள்ளையா இருக்கும்போது பிள்ளையாடிக்கார்கள் இந்த ஊடக மேலும் இருந்தால் தெரிஞ்ச வேண்டும் எந்த கெப்பிட்டலும் போடாமல் வருமானம் ஏற்றுகின்ற கள்ள கணக்கு காட்டு நல்லதோடு கம்பெனி ஒன்று இருக்கிறது மஸ்ஜித் கே மைவேட் லிமிடெட் பேர சிலை பிரைவேட் நன கப்ளிக் லிமிடெட் சாரி முடிக்க நினைக்கிறேன் யார் ஊர் மக்களுக்கு கஷ்டமாக அதிகாட்சியை பயன்படுத்திக் கொண்டு ஒருவர் வந்து கடிதம் கேட்டால் கொடுப்பது இன்னுமொரு வாட்ஸ்அப்பிலே சொன்னாலே கணிதத்தை விட்டுக்கு அனுப்புவது இன்னும் ஒரு கணிதம் கேட்க முன்னாள் அணைய வேண்டும் ஏன் யாருமில் ஒரு பின்தங்கிய விடும்போம் இப்படி மக்களை அலட்டுவானோ சிரமப்படுத்துவானோ அவனை கஷ்டத்துக்குள்ளே போடும் கவி அவருடைய பதிவு வகை கொண்டிருக்கிறேன் நம்பரியும் பற்றி பாராத கவி விஷயங்களை பொறுப்பேன் கைண்டாக நல்ல மக்களுக்கு உதவியாக ஒட்டாசையாக பக்க பலமாக செயல்படுவாங்க நல்ல ரிலீஃப்களை மக்களுக்கு நல்ல நிவாரணங்களை வழங்குவானோ அவனோடும் நீ அன்பாக நடந்து கொள்வாய அன்பாளர்களே கட்டுப்படாதவருக்கு உரிய எச்சரிக்கையை சொல்லி இந்த தலைப்பை முடித்திருந்தேன் ஒற்றுமையை பற்றிய மூன்று சொல்லி இறங்குகிறேன் ஊரில் இருக்கின்ற எல்லோருக்கும் சொல்லிக் தலைவர் யார் வந்தாலும் மசூரா பண்ணிவர்கள் சயிர் இருக்கும் பொறுப்புதாரிகள் மசூரா பண்ணித்தான் போடப்படுவார்கள் சயிர் இருக்கும் எல்லோரும் சேர்ந்த நிர்வாகத்தை உள்வாங்க உறுப்பினர்களே உங்களுக்கு உள்ளவர் இருப்பார் உங்களுக்கு ஏதாவது வேறு பிரச்சனை உள்ளாபம் உள்ளவர்கள் உங்களுடைய கடமை ஒற்றுமை நான் விரிவாக பேசவில்லை நான் தொட்டுக் காட்டுகிறேன் மக்களுடைய உங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடை கல்லாக அமைந்தால் உங்களுக்குரிய எச்சரிக்கை மக்களுடைய முன்னேற்றத்துக்கு நிர்வாகத்துக்கு கை கொடுப்பீர்கள் என்றால் உங்களுக்குரிய வாக்குறுதி கெடு கூட்டாகவும்சிபத்து நடவடிக்கை எடுக்க போகிறோம் என்றால் நீங்க போட்ட கூட்டங்களை தெரியாவா என்று பேசாமல் பழைய ஏழவர் யார்தான் பேசக்கூடாது யாரோ வந்திருக்கிறார்களா அண்ணா சேர்ந்து ஒத்துழைப்போம் கை கொடுப்போம் நலவுக்கு சிறப்பு போதாகவும் கடுதிக்கு பூட்டாகவும் யார் இருப்பாரோ நன்மாராயம் அவனை கொண்டு பேசின அவன் குழப்பவாசி சொதப்பி நம்முடைய வாசியில் சொதப்ப கூடியவன் யார் சொதப்புவானோடு பாலாற்றுவானோயில் பண்ணுவானோ வீணாக்குவானோ நல்ல விடயம் கிடைக்கும்பொழுது பின்னால் இருந்து தூண்டிவிட்டு தடையாவிருப்பானோ குத்தி விட்டு கூத்து பார்ப்பானோ இரண்டு மூன்று குருப்புகளை சேர்ப்பானோ அடுத்த முறை நிர்வாகத்தை பறிப்பதற்கு இப்போ அறிவு நாசம் உண்டாவதாக என்னுடைய பத்து அல்ல முகமது சல்மனியா ஒற்றுமையோடு முடிக்கிறேன் ஒற்றுமை கையாணங்கள் அல்லாவுடைய உதவி ஒற்றுமையோடு இருக்கிறது ஒரு நிகழ்வை சொல்லி கொடுத்தி ஒற்றுமைதான் முக்கியம் ஒற்றுமையின் தெரிந்தவர் தெரியாதவர் அறிந்தவர் அறியாதவர் நமக்கு நலமும் செய்வோர் துன்பம் செய்வோர் எல்லோருக்கும் சலாம் எல்லோரும் ஒற்றுமை தூய்மையான உள்ளத்தோடு பழகுவது ஊருடைய முன்னேற்றத்துக்கு இந்த பாகம் இந்த மத்திய அமைவு எத்தனை தூண்களுடைய பங்களிப்போம் எத்தனை சுமையை தாங்கி இருக்கு உயிரிழந்தால் அந்த உயிரோடு இந்த சுமையை துவக்க வைத்தால் அதெல்லாம் தாண்டி துவக்க வைக்க மாட்டாள் அது எவ்வளவு சுமையை எவ்வளவு எத்தனை வருடங்கள் சுமந்து இருக்கின்றன கட்டிடங்கள் கனிமனை இந்த முகத்தை அந்த கம்பி சுமந்திருக்கிறது பாலம் நம்முடைய உடம்பு பாலத்தை இந்த நிலம் அந்த அந்த பூமி முழு கட்டிடத்தை சுமந்திருக்கிறது கட்டிடம் ஒன்று கொண்டு ஒன்று ஒரு பகுதி கூரைக்கு தூண் தூனுக்கு அத்திவாரம் அத்திவாரத்துக்கு பூமி அந்த தூண்களுக்கு இடையே கட்டணம் எல்லாம் முடிந்தாலும் அழைவுபடுத்துவதற்கு அழகை எல்லாமே பங்களிப்பு செய்து அழகான கண்ணத்தோட்டம் சாத்தி அளிக்கிறது என்றால் பல பொருட்களுடைய தியாகம் பல பொருட்களுடைய சகிப்புத்தன்மை ஒரு தூண் போனால் நடக்கும் எத்தனை மையத்தை பொழுது ஒரு தூண் எனக்கு நடந்து போனால் கிளம்புக்கு என்ன சொல்லுவோம் எனவே ஊருடைய விஷயங்களுக்கு அதிகமாக அங்கு இல்லா இந்த சத்து கேட்க வேண்டுமா அல்லா சத்து கேட்க வேண்டுமா பாரக் அல்லா சத்து கேட்க வேண்டுமா அல்லாம இன்னும் இன்னும் பழக்க செய்வானாக என்று எல்லா ஊர் முன்மாதிரியான ஊராக மாற வேண்டுமா என்ன அநியாயம் என்று இப்படியான சத்தங்கள் கேட்க என்ன கேட்க வேண்டும் அல்லாஹர் கேட்க வேண்டும் கேட்க வேண்டும் பார்க்கல்லா கேட்க வேண்டும் அல் ஹங்கு இல்லா கேட்க வேண்டுமா ஊரை செளி பார்க்கும்போது அவருடைய உதவியை கிடைத்தது எச்சனித்து செல்வானோ தனிமனியை செல்வானோ திகழ்ந்து செல்வானோ கட்டுப்படாமல் செல்வானோ என்னை விட்டால் நான் இல்லை என்ற பாணியிலே அகங்காரமாக செல்வானோ அதே தனிமையோடு நரகத்தில் செல்வானோ எல்லாமே தான கேட்கப்பட்ட விடயங்களை ஊருடைய செழிப்புக்கு காரணமாக ஆக்கி ஒவ்வொருவருக்கும் என்னென்ன விடயங்கள் தேவையோ அந்த துறைகளே அந்த விடயங்கள் எடுத்து திருப்பிக்கு வராங்க எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை படித்தால்வையாக முஸ்லிங்களுடைய பாவனை மணி தன்வாயாக நம்முடைய மணி மக்களுடைய பாவங்களை மனு தன்வையாக சகோதர சகோதரையன் குற்றார் உரையுடைய பாவங்களை மணி தன்வாயாக உண்மையான ஈமானை தருவாயாக இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக யாழியாருக்கு என்னென்ன பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகின்ற அல்வா அந்த பொறுப்பை செவ்வனே நிறைவேற்ற நமக்கு தொகை செய்வாயாக உன்னுடைய எந்த தண்டனைக்கு ஆளாகாமல் அத்துவேர் ஆணிவேராக சரியாக நடக்க தொழகை ஒரு துரும்புக்கு கூட துரோகம் செய்யாமல் நம்மை பாதுகாப்பாயாக ஒரு தலைமைக்கு பண்பாடு குரானிலும் அதே என்னென்ன தெரிவு செய்யப்பட்ட நிர்வாகிகளுக்கு ஒற்றுமையாக்குவாயாக ஊர்வங்கள் அனைவர்களும் அந்த நிர்வாகத்தை ஒத்துழைத்து இந்த ஊரை உலகறிய செய்வாயாக உலகத்திற்கும் உலகத்திற்கும் இந்த ஊரில் இருந்து நன்மைகள் பரவுவதற்கு காரணமான ஊராக இந்த ஊரை மாற்றுவாயாக உலகத்தை கட்டப்படக்கூடிய முஸ்லிங்களுக்கு உதவி பசியானுடைய பகைகளை போக்குவராக நோயாளிகளுடைய நோய்களை போக்குவரத்துவாயாக கவலையானிகளுடைய கவலைகளை போக்கி மகிழ்ச்சி ஏற்படுத்துவையாக நெருக்கடிகளை இல்லாமல் ஆகவையாக முஸ்லிமஸ்களை இல்லாமலாக்குவையாக குறிப்பாக பலஸ்தீன் மக்களை விதை அவர்கள் பகையோர் வாடுகிறார்கள் ஆகவா இளை குறைகளை கூட காப்பிடுவதற்கு கண்ணால் தாழ்வு ஆகும் பல நாட்கள் காப்பிட முடியும் அவர் தவிர்க்கிறார்கள் ஆகும் சந்தைகளிலே விற்கப்படுவதாக உறுதியான தகவலை பார்க்கவையாக காப்பாற்றுவாய அந்த அநியாயக்காரர்களை அடைக்குவாயாக அந்த அநியாயக்காரர்களை விரட்டுவாயாக அந்த அநியாயக்காரர்களுக்கு ஹிதாயத்தில் அழிப்பாயாக சமுதை அழித்தாயா அல்லா இவர்களை விட பெரிய கொம்பர்களை அழிச்சாயா அல்லா சிராவுடைய அழிச்சாயா அல்லா லும்ரூஜை அல்லூரை கோமி கொண்டே சொல்லி வாங்கிட அல்லா இதை பார்க்கும் அவர்கள் அங்கவில்லையாக உன்னுடைய சக்தியையும் வள்ளுவையையும் அந்த எதிரிகளை காட்டுவாயாக எந்த முஸ்லிம்களும் கை வைக்க நினைக்காத அளவுக்கும் அவர்களுடைய உள்ளங்களில் அச்சத்தை போடுவாயாக மஸ்தூல் அசாவை கண்ணியப்படுத்தி பாதுகாப்பாயாக பிரசிம்ம கழிமதியாக வாழ்ந்து தியாமத்தினால் வரைக்கும் அந்த தக்காலை கொள்ளும் வரை தலையிலிருந்து வாழை கழக செய்வாயாக வாழ்ந்து களிமணும் நினைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கு ஆளுமை for more islamic lectures and useful information visit s